நூற்றி நாற்பத்தி ஆறு நபி அவர்கள் என்ன என்று நபி சொல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கேட்டார்கள் இது என்ற பெண்ணு கூறியது தொழுகையில் சடைந்தால் இதில் தன்னை அவர் கட்டிக் கொள்வார் கூறினார்கள் இதை அவிழ்த்து போடுங்கள் உங்களில் ஒருவர் சுறுசுறுப்பான நேரத்தில் தொடட்டும் அவர் சடைவடைந்தால் தூங்கட்டும் என்று நபி அலி அலுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஏழு அடை குறிப்பில் உபரியான தொழுகைகள் என்று